இஸ்மில்லாஹிர்மனிர்வஹீம் சஹாபாக்களின் வரலாறுகள் முன்னுரை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் தெருப்புயரால் தொடங்குகிறேன் அவனை புகழ்ந்து அவனது சங்கைமிக்க திருத்தூதர் முகமதுசல்லல்லாஹுஅலிஹிவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்கள் கிளையார் தோழர்கள் மீதும் இந்த உறுதியான மார்க்கத்தை பாதுகாத்து அவர்களை பின்பற்றுவோர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறுகிறோம் அல்லாஹுதாலாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்லடியாராகிய என் ஞானகுரு அவர்கள் ஹிஜிரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் கண்ணியத்திற்குரிய சகாபாக்களுடைய குறிப்பாக இளம் வயது சகாபாக்கள் சகாபா பெண்மணிகள் தீன்தாரிகள் ஆகியோருடைய சில சம்பவங்களை உறுதுமொழியில் நான் எழுத வேண்டுமென எனக்கு கட்டளையிட்டார்கள் ஏனெனில் கதைகளை படிப்பதில் விருப்பம் கொண்டுள்ளவர்கள் கற்பனை கதைகளையும் பொய்யான நிகழ்ச்சிகளையும் படிப்பதற்கு பதிலாக சகாபாக்களுடைய வரலாறுகளை படிப்பார்களானால் அவர்கள் தீனில் முன்னேற்றம் அடைவதற்கு காரணமாக அது அமைந்துவிடும் மேலும் வீட்டிலுள்ள பெண்மணிகள் இரவு நேரங்களில் தங்களின் குழந்தைகளுக்கு கற்பனை கதைகளை கூறுவதற்கு பதிலாக சகாபாக்களுடைய சம்பவங்களை சொல்லிக்காட்டுவார்களானால் அக்குழந்தைகளுடைய பிஞ்சு உள்ளங்களில் சகாபாக்களை பற்றிய அன்பும் கண்ணியமும் ஏற்படுவதுடன் தீனுடைய காரியங்களில் ஆர்வமும் உண்டாகும் என்னை பொறுத்தவரை என் ஞானகுரு கட்டளையை செயல்படுத்துவது மிக்க அவசியமாக இருந்தது ஏனெனில் அல்லாஹுவின் நல்லடியார்களுடைய விருப்பப்படி செயல்படுவது அன்னார்களின் உபகாரங்களில் என்னை மூழ்கிடச் செய்யும் என்பது மட்டுமல்லாமல் ஈருலகிலும் வெற்றி பெற காரணமாகவும் அது ஆகிவிடும் எனினும் என்னுடைய தகுதியின்மையினால் நான் இச்சேவைகள் என் ஞானகுருவின் திருப்திக்கு தக்கவாறு நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படவில்லை இதனால் நான்கு ஆண்டுகள் வரை இக்கட்டளையை நிறைவேற்ற முடியாதவனாக இருந்து வந்தேன் என் தகுதியின்மையை என்னி வெட்கப்பட்டு கொண்டிருந்தேன் இந்நிலையில் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சஃபர் மாதத்தில் நான் நோய்வாய்பட்டு மூளைக்கு பலு ஏற்படுத்தும் வேலைகளை விட்டும் சில காலம் தடை செய்யப்பட்டிருந்தேன் அந்த ஓய்வான காலத்தை பறக்கத்தான புனித பணிகளில் செலவிட வேண்டுமென்ற எண்ணம் ஏற்பட்டது நான் எழுதுகின்ற இந்த ஏடுகள் எனக்கே திருப்திகரமாக இல்லாவிட்டாலும் என்னுடைய ஓய்வு காலத்தை புனித பணிகளில் கழிக்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதே என்ற திருப்தி எனக்கு இருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களின் வரலாறுகளை சம்பவங்களை சிந்தித்து ஆராய்வதும் அவற்றின் மூலம் படிப்பினை பெறுவதும் அவசியம் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை குறிப்பாக அல்லாஹுவின் பெரிய நபியுடைய தோழமைக்காக அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் வரலாறுகள் அதற்கு முற்றிலும் தகுதியானவை அவற்றை பின்பற்றுவதும் அவசியமாகும் இதை தவிர அல்லாஹுவின் நல்லடியார்களை நினைவு கூறுவதால் அவனுடைய அருளும் பொழியப்படுகிறது அல்லாஹுவின் நல்லடியார்களுடைய சம்பவங்கள் அவனுடைய படைகளில் ஒன்றாகும் அதன் மூலம் சீடர்களின் உள்ளங்கள் ஈமானில் உறுதியடைகின்றன என்பதாக சூஃபியாக்களின் தலைவர் ஹசரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் கூறியபோது தாங்கள் கூறும் இக்கருத்திற்கு ஆதாரம் என்ன என்று ஒருவர் அவர்களிடம் வினவினார் ஆம் ஆதாரம் இருக்கிறது அல்லாஹு தாலா குரானில் வகுல்ல நகுஸ் அலைக்கமின் அம்பா இர் ருசுலி மனு கஜா ஹதிஹில் ஹக்கு சுரத்துஹூத் வசனம் நூத்தி இருபது திருத்தூதர்களுடைய வரலாற்றிலிருந்து அனைத்தையும் நாம் உமக்கு கூறுகிறோம் அவற்றின் மூலம் நாம் நம்முடைய இதயத்தை உறுதிப்படுத்துகிறோம் இந்த ஒரு பலன் ஏற்படுவதுடன் இந்த வரலாறுகளில் உண்மையான நிகழ்ச்சியும் உமக்கு கிடைக்கிறது மேலும் இது மீன்களுக்கு நல்லுபதேசமாகவும் நற்செயல்கள் புரிய நினைவூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று கூறியுள்ளான் இந்த திருவசனம்தான் நான் கூறியதற்கு ஆதாரம் என்று விளக்கினார்கள் மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களின் ஹதீஃப்கள் பெரியார்களுடைய சம்பவங்கள் இஸ்லாமிய சட்ட நூற்கள் நம்பிக்கைக்குரிய நல்லோர்களின் உபதேசங்கள் ஆகியவை ஒரு தடவை மட்டும் படித்துவிட்டு மூடி வைத்துவிடக்கூடியவையல்ல தன்னுடைய நிலைமைக்கும் தகுதிக்கும் தக்கவாறு பல தடவை பார்த்து படித்துணர வேண்டியவையாகும் பெரிய மகானாகிய அபு தாரானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் நல்லுபதேசம் நடைபெறுகின்ற ஒரு சபைக்கு நான் சென்றிருந்தேன் அந்த உபதேசம் என் உள்ளத்தை தொட்டது ஆனால் உபதேசம் முடிந்ததும் அந்த உணர்ச்சியும் முடிந்துவிட்டது இரண்டாவது தடவையும் அந்த சபைக்கு சென்று உபதேசம் கேட்டேன் அப்பொழுது அந்த உபதேசத்தின் பலன் நான் வீட்டுக்கு செல்லும் பாதை வரை இருந்தது மூன்றாவது தடவையும் அங்கு சென்று உபதேசம் கேட்டபொழுது அதனுடைய பலன் வீடு திரும்பிய பின்னரும் இருந்து வந்தது இதனால் வீட்டுக்கு சென்று அங்கு அல்லாஹுக்கு மாற்றம் செய்வதற்கு உதவியாய் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் உடைத்தெறிந்து அல்லாஹுவின் நேர்வழியை தேர்ந்தெடுத்து கொண்டேன் இவ்வாறே மார்க்க சம்பந்தமான நூற்களையும் மேலெழுந்த வாரியாக ஒரு தடவை மட்டும் படித்துவிடுவதால் குறைவான பலன்கள்தான் ஏற்படும் ஆகையால் அவற்றை அடிக்கடி படித்து பலன்களை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் படிப்பவர்களின் வசதிக்காகவும் கருத்துக்கள் மனதில் பதிவதற்காகவும் இந்நூலை பன்னிரண்டு பகுதிகளாகவும் ஒரு முடிவுரையின் மீதும் அமைத்துள்ளேன் முதற்பகுதி மார்க்கத்திற்காக சகாபாக்கள் துன்பங்களையும் துயரங்களையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் சகித்துக்கொண்ட சம்பவங்கள் இரண்டாம் பகுதி அல்லாஹுதாலாவை பற்றிய அச்சம் சஹாபாக்களின் வழக்கமாக இருந்த வரலாறுகள் மூன்றாம் பகுதி சஹாபாக்களுடைய பற்றற்ற எளிய வாழ்வினை விளக்கும் சம்பவங்கள் நான்காம் பகுதி சஹாபாக்களுடைய தகுவா பேணுதல் ஆகியவை பற்றிய சம்பவங்கள் ஐந்தாம் பகுதி சஹாபாக்களுடைய தொழுகையின் மீதிருந்த ஆர்வமும் பக்தியும் பற்றிய சம்பவங்கள் ஆறாம் பகுதி சஹாபாக்கள் தங்களை விட பிறருக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்தல் பற்றிய சம்பவங்கள் ஏழாம் பகுதி சஹாபாக்களின் வீரம் தைரியம் மரணமடைவதின் மீதிருந்த ஆவல் ஆகியவை பற்றிய சம்பவங்கள் எட்டாம் பகுதி சஹாபாக்கள் கல்வித்துறையில் ஈடுபடுதல் கல்வி கற்பதிலேயே மூழ்கிவிடுதல் பற்றிய சம்பவங்கள் ஒன்பதாம் பகுதி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கட்டளைகளை செயல்படுத்துதல் பத்தாம் பகுதி சஹாபி பெண்மணிகள் தீனுடைய உணர்ச்சியும் அவர்களின் வீரமும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பரிசுத்த மனைவியர் குழந்தைகள் பற்றிய விளக்கங்கள் பதினொன்றாம் பகுதி சிறுவர்களை தீனுடைய வேகம் இளமையிலேயே அவர்கள் தீனுக்கு அளித்த முக்கியத்துவம் பன்னிரெண்டாம் பகுதி சஹாபாக்கள் நபி அவர்களின் மீது கொண்ட பேரன்பின் உன்மாதிரிகள் முடிவுரை சஹாபாக்களுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அவர்களின் சிறப்புக்கள்